प्रपन्न तोत्र कृष्णाय सुखमात्यंतिकं ிாத்தய தோத்திரவேற்றைக்கணு நம भगवान துராமிரி வேயச்சலீர் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சித்த உபரமஹா ஆத்ம தரிசனம் ஆத்மதுஷ்டி இதெல்லாம் தியானத்தினுடைய பிரயோஜனம் சொன்னார் தியானத்தினால் எல்லா விஷயங்களிலிருந்தும் அந்த கரணம் பரிபூர்ணமாக விடுபட்டு விடுகிறது பரிபூர்ண சாந்தியை மனசை அனுபவிக்கிறது மனசினால் அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை பற்றின ஞானத்தை நன்கு உணர்ந்து அதனால் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது இதுதான் இதுக்கு முதல் ஸ்லோகத்தினுடைய தியான பிரயோஜன விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் எது ஆத்தியம் சுகம் தத்து அதீந்திரியம் புத்தி கிராகியம் அதாவது தியானத்தினுடைய பிரயோஜனம் ஆத்திய சுகம் எல்லையற்ற வரையறையற்ற ஆனந்தம் ஆத்மா அல்லது பிரம்மம் எந்த பொருளாலும் காலத்தாலும் இடத்தாலும் வரையறுக்கப்படாதது கால தேச வஸ்துக்களால் பரிச்சின்னமாகாதது அபரிச்சின்னம் ஒரு லட்சணம் பார்த்துருக்கோம் ஆகவே அது எங்கும் நீக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வஸ்து அது எப்பொழுதுமே ஆனந்த ரூபந்தான் இதை நாம் அறிஞ்சிருக்கோம் மனசு அனுபவிக்கிற சுகத்திலேயே இந்த சுகத்துக்கு சமமாக இந்த சுகத்தை பற்றின ஞான சுகத்துக்கு சமமாக எந்த ஒரு சுகமும் இல்லை இந்த ஆத்தியந்தமான ஐக்காந்திகமான ஒப்புயர்வற்ற இந்த ஆனந்தத்துக்கு சமமாக ஒன்றும் கிடையாது ஆக இந்த ஆனந்தமே ஆத்மஸ்வரூபம் அது நானே அப்படிங்கிற ஞானத்தினால மனசில் உண்டாகிற ஒரு சுகம் இந்திரிய விஷயங்களால் அது கிடைக்கிறதில்ல நம்ம மனசில் ஒரு ஆனந்தம் கிடைக்கணும்னா வெளியிலேருந்து சில காரணங்களால தான் மனசில் ஆனந்தம் ஏற்படுறது இங்கே தியான யோகிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஞானம் ஏற்பட்டுருக்கு ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தினுடைய விஷயத்தையே தியானம் பண்ணி பண்ணி அத்தீந்திரியமான ஒரு சுகம் இந்திரியங்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு சுகம் விஷயங்கள் இருந்து இந்திரியங்களோட சம்பந்தம் இருந்தால் தான் மனசுக்கு சுகம் ஏற்படுறது சாதாரணமாக உலக வழக்கு ஆனால் இந்த இடத்துல ஆத்மஸ்வரூப ஞானத்தையே தியானம் பண்ணி அந்த தியானத்தினால மனசுக்கு ஏற்படுற ஒரு ஆனந்தம் இது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது இந்திரிய விஷயம் அல்லாததுன்னு அர்த்தம் தியானம் பண்ணுறவனுக்கு இந்த உண்மை தெளிவாக விளங்குறது ஆகவே அது புத்தி கிராகியம் புத்தியினால் கிரகிக்கப்படுறது அறிவால் இதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம மனசில் ஏற்படுற அனுபவம் நமக்குத் தெரியுமே அது மாதிரி இங்கே சொல்கிறார் அத்தீந்திரியமான சுகம் ஆனால் புத்தியினால் கிரகிக்கப்படுற சுகம் ஆத்மா எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறது நித்திய ஆனந்த ஸ்வரூபம் அது வரையறைக்குட்படாதது அப்படிங்கிறது அறிவு கிரகிச்சுக்கிறது பக்குவப்பட்ட நீண்ட காலம் முறையாக சாஸ்திரம் படிக்கிறதுனால விவேக வைராக்கியங்களோடு சம்பாதிக்கப்படுற ஒரு புத்தியினால் கிரகிக்கப்படுற அந்த ஞானம் ஆகவே பகவான் அழகா சொல்கிறார் தியானத்தினுடைய பிரயோஜனம் அத்தீந்திரியம் புத்திகிராஹியம் ஆத்தியந்தம் சுகம் அது மாத்திரம் இல்லை வேத்தி எத்தன செய்யம் புத்தினால் கிரகிக்கப்படுகிற அந்த சுகத்தை அவன் அறிகிறான் ஸ்திதலதி தத்வதா தத்வத்தி அந்த தத்துவ விஷயத்திலிருந்து அவன் கொஞ்சம் கூட நழுவதில்லை ஸ்திதஹா ஸ்டடியா இருக்கான் அவனுக்கு அந்த ஆனந்தம் விளங்க ஆரம்பிச்சதுனால அந்த தியான சுகத்தையும் அந்த தியானத்தில் ஏற்படுற அந்த ஞான பலத்தினாலே ஏற்படுற சுகத்தையும் அவன் விரும்பி அதிலேயே மனசு ஒழுங்கியிருக்கு அவன் ஒழிச்சுண்டு காரியங்களை பண்ணின்றிருந்தாலும் மனசு தியானத்தினாலேயே வலிமை மிக்கதாக இருக்கும் தியானத்தில் அமர்ந்து கொண்டாலோ இன்னும் ஆழமாக மனசு அந்த மெய்ப்பொருள் ஞானத்தினுடைய தன்மையில் அது வியாபித்து விடும் இப்படி தியானத்தினுடைய உத்தமமான பிரயோஜனத்தை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆத்மா ஆத்தியந்தந்த சுகம் அதாவது தியானத்தினுடைய பிரயோஜனம் ஆத்தியந்திக சுகப்பிராப்தி அது மாத்திரம் இல்லை தத்துவ நிஷ்டா அந்த ஞானத்தில் தத்துவ ஞானத்தில் ஆழமாக நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை இதுதான் நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனம் வேதாந்தத்தில் சொல்கிற தியானம் வேற ஒன்றும் ஆத்மாவே தியானம் நிதித்தியாசனம்தான் நிதித்தியாசனம்ங்கிறது சிரவண மரணத்துக்கு பிறகு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வேதாந்தத்தில் அடிக்கடி பார்க்குறோம் கேட்டல் சிந்தித்தல் தியானத்தினால் தெளிவு ஏற்படுதல் விபரீத பாவனை எல்லாம் அடியோடு நீங்கிறது நம்மளை பற்றியும் உலகத்தை பற்றியும் நாம் தப்பாக புரிஞ்சின்றிருக்கிற எல்லா விதமான அபிப்பிராயங்களும் இந்த நிதித்தியாசனம் எனப்படுகின்ற வேதாந்த தத்துவ தியானத்தினால உண்டாகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து